إنا نحن نزلنا الذكر وانا له لحافظون وقال تعالى ايضا قل لو كان البحر مدادا لكلمات ربي لانفد البحر قبل ان تنفد كلمات ربي ولو جئنا بمثله ما dad صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القران وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணிய மதிப்புக்குரிய மே சகோதர்களே பெரியார்களே மாஷா அல்லாஹு தாலாவுடைய மேலான கிருப்பைய கொண்டுதான் இப்படியா கொண்ட நல்ல காரியங்கள்ல இந்த காலத்துல அல்லாஹு தால எங்களுக்கு ஈடுபட சந்தர்ப்பம் தாரா இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நாள் என்று சொல்லணும் தீனுடைய அடிப்படையில தீனுடைய காரியங்கள் எந்த நாளுகள்ல ஆரம்பிக்கப்படுதோ அதை விட சந்தோஷமான உலகத்தில் இன்றைக்கு துனியாதாரிகள் அவங்க துனியாவுடைய ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க கூடிய அந்த நாளை ஒரு சந்தோஷமான நாளாக கருதி அதுக்கு பெரிய பெரிய ஏற்பாடுகள் செய்யறாங்க அதுக்காக பெரிய கூட்டங்கள் ஒன்று சேர்றாங்க அதுக்காக அவங்க முழு திறமைகளை ஆற்றல்களை பணங்கள வசதிகளை செலவழிக்கிறாங்க பெரிய வீடு தா அதுக்கு ஒரு கண்ணியம் ஒரு பெரிய வாகனத்துல போனா அதுக்கு ஒரு கண்ணியம் கொஞ்சம் நல்ல பசந்தா உடுத்தா அதுக்கு ஒரு கண்ணியம் ஒரு பெரிய தொழில் அமைப்புல இருந்தா அவரை கொஞ்சம் கூட மதிக்கிறார் பொதுவா பார்க்கக்கூடிய விஷயம் அந்த கண்ணியம் எப்ப ஆரம்பிச்சு அந்த அவர்ட்ட துனியாவை வச்சு ஆரம்பத்துல நினைக்கிறது இவர் சாதாரண ஒரு ஆள் என்ன ஆனா அவர்கிட்ட வசதி அவர் பெரிய அமைப்பு பெரிய வசதி உள்ளவர் சொத்து செல்வங்கள் உள்ளவர் என்று விளங்கினத்தோட கொஞ்சம் கண்ணியத்தை கூட்டுறாரு அந்த கண்ணியம் எதுக்காக துனியாவுக்காக செய்யப்படும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் பெரிய ஒரு வீட்டுக்கு முன்னால நீண்டா அந்த மனிதனை அந்த வீட்டை வச்சு கண்ணியப்படுத்துறாங்க சாதாரண மனிதன் அவரே எங்கேயோ இருக்குது அவர் எங்கேயோ இருக்கிறாரு ஆனா அவரு ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிறார் போறவர் நினைக்கிறார் இவர்தான் வீட்டுடைய சொந்தக்காரரோ நினைச்சு எப்படி பேசுவார் எவார் வீட்டைதான் பேசுவார் பெரிய ஒரு பென்ஸ் ஓட்டிக் கொண்டு போறார் டிரைவர் வேற மாதிரி பேசுவார் இவர் அல்ல சொந்தக்காரர் இவர் ஓட்டுறவர் பேசி திடீரென்று மாசத்தை பார்க்கணும் வச்சு கண்ணியம் எதை வச்சு வீட்டை வச்சு அதே ஆள் பெரிய ஒரு பெரிய வசதி உள்ளவரால் சின்ன ஒரு வந்து இருந்தா அவரை பத்தி அறிமுகம் இல்லாதவர் பேசக்கூடிய பேசுவார் பேசுவார் இவரா இருக்கு இந்த சொந்தக்காரர் போல என்ன நினைச்சு பேசுவார் இதுதான் பொதுவான இதை போல எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அன்பான கண்ணியமான சோழ அல்லாத பார்வையில் இந்த துணியா ஒரு தலத்துக்கு மதிப்பில்லை அல்லா படைச்ச நாள் இந்த உலகத்தை ரஹமத்துடைய பார்வையில பார்த்ததும் இல்ல துனியா வார்த்தைக்கு கருத்தே ஆக கேவலமானது ஆஹ அற்பமானது என்ற அரபி வார்த்தைக்கு கருத்து அற்பமானது சுருக்கமானது கேவலமானது என்றதுதான் கருத்து இந்த பேரை நானும் வைக்கல நான் வைக்கவும் இல்ல நீங்க வைக்கவும் இல்ல உலகத்துல யாரும் வைக்கல வைச்சவன் அல்ல எவன் துனியாவை படைச்சானோ எவன் இந்த உலகத்துடைய சொந்தக்காரனோ அவனே தான் இதுக்கு பெயரும் வச்சுக்கிறான் அவசரமானது அவசரமாக இல்லாம போக கூடியது என்பது கருத்துக்கு ஆஜிலா அலிபாத் ஆஜிலா என்று சொல்லப்பட்டு இது குறான் இல்ல அது நீண்டது நிரந்தரமானது எனக்கு மன்கா فيها مَا نَشَاءُ لِمَنْ نُرِيدُ ثُمَّ جَعَلْنَا لَهُ جَهَنَّمَ يَصْلَاهَا مَذْمُومًا مَّدحُورًا وَمَن أَرَادَ الْآخِرَةَ وَسَعَى لَهَا سَعْيًا وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ كَانَ سَعْيُهُمْ مَشْكُورًا مَن كَانَ يُرِيدُ الْعَاجِلَةَ يَرِثِ الْوَلَهَةَ நோக்கமாக்கி கொள்வாங்களோ உலகத்தை தூக்கி தலையில வச்சு கொள்வாங்களோ நாங்க உலகத்தை அனுப்புவோம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே இந்த அடிப்படையில துனியாதாரிகள் துனியாவை நல்ல விளங்கி வச்சிருக்கிறவங்க துனியாவுடைய காரியங்களுக்காக நிறைய சந்தோஷப்படுறாங்க துணியாவுடைய விஷயங்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட அந்த விஷயங்கள ஈடுபடுறாங்க இன்றைக்கு மக்களோட உள்ள மகத்துவம் இல்ல வாங்காலும் வர தயார் இல்ல பத்து மணிக்கு வாங்கினா கடைசி முடியல சுபகணங்களா வந்து சேருவாங்க இதுக்கு என்னடா எல்லா அமைப்பும் அப்படித்தான் மதுரசா என்றா பள்ளி என்றா கவலை போதுவத்தோட ஆசையோட பல சிரமங்கள் பல கஷ்டங்கள் பல பொருளாதார நெருக்கடிகள் எல்லாத்தையும் முன்பின் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இன்றைக்கு படிப்புக்காக வேண்டி துணியான படிப்புக்காக வானம் சொல்ல இல்ல யாரு வானம் சொன்னது நல்லா படிக்க வைங்க பிள்ளையில நல்லா படிக்க வைங்க அல்லாட தொடர்போட வைங்க அல்லாட தொட நல்லா படிக்க வைங்க அல்லாட தொட டாக்டர் ஆகுங்க இன்ஜினியராங்க பெரிய வியாபாரியாக்குங்க எல்லாம் ஆக்குங்க ஆட்சி செய்யக்கூடியவங்களும் அரசர்கள ஆகட்டும் பிரச்சனை இல்ல அல்லாட தொடர்பு அல்லாட தொடர்பு இல்லாம வந்துடும் படிச்சாரு பட்டம் எடுத்தாரு வலைய பெரிய கண்ணியம் ஊடுகட்டினாரு வாகனம் வாங்கினாரோ உலகத்துகளையும் பேர் போச்சு அவர்தான் எல்லாம் போயிட்டு அப்புறம் இந்த துணியாவுடைய அந்த வச்சு அல்ல கண்ணியம் படுத்துவானா எந்த கண்ணியமும் கிடையாது படிப்பறிவு இல்லாதவனா இருக்கட்டும் அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து இருந்தான் அல்ல அவனுக்காக அவன கபரு விசாலமாகும் அவனுக்காக கபரு இடம் விரிச்சு இடம் கொடுக்கும் அவனுக்கு அவரை வரவேற்கும் அவருக்கு பெரிய கண்ணியங்கள் கபருல கொடுக்கப்படும் வழக்குமான கொண்டு அல்ல கண்ணியம் பாடுக்குட்டம் கூட்டி பயன் வைக்கிறாங்களா பெருசா ஒண்ணு முயற்சி நடக்குது இல்ல நீங்க எல்லாம் ஊடு போயிட்டு தட்டி எட்டு மணி ஆகிட்டு இன்னும் யாவரத்துக்கு போக இல்லையா இன்னும் பசாருக்கு போக இல்லையா இன்னும் கடைக்கு போக இல்லையா இன்னும் ஆஃபீஸ்க்கு போக இல்லையா என்ன எப்படி கஷ்டம் செஞ்சு உடுவுடா தட்டி முயற்சி செஞ்சா எல்லாரும் தொழிலுக்கு போறாங்க அழகா நடக்கும் தெனியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே தீனுடைய விஷயத்துல தான் எங்கட ஹாலாத் ரொம்ப பருதா நிலைமையு எங்கட எங்கட மனைவிமார்டு எங்கட பிள்ளைகள எங்கட குடும்பங்களுடைய தீனுடைய அடிப்படைகள் எடுத்து பார்த்தா தீனுடைய விஷயங்களை கண்ணியத்துக்குரியார்களே ஒரு சந்தோஷமான ஒரு காட்சி இது சந்தோஷமான விரும்பக்கூடிய காரியத்துக்கான ஒன்று சேர்க்கிறோம் இன்றைக்கு நல்லத்தை எதிர்க்கிறவங்க நிறையா சில தனிப்பட்ட விஷயங்களை வச்சு நாங்க அல்லாத பொருத்தத்தை முன் வச்சு மேலானு எல்லாம் செய்யணும் எங்களுக்கு ரப்புடைய சந்தோஷம் தேவை நல்ல காரியம் அல்லாக்கு பொருத்தமான காரியம் நடக்குதா இறங்கும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கேயும் புறப்பாடுகள் எங்கே இல்ல எல்லா இடங்களையும் புறப்பாடு இல்லாத நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு சரியா நடக்குற ஏதாவது ஒரு இடம் இருக்குதா தீனுடைய இடங்களாவது அப்படி ஒன்றுமே இல்லை ஏதாவது முன்பின் இருக்கும் சின்ன சின்ன முன்பின் இருக்கும் அது போல நசீகத்தின் மூலமாக உபதேசத்தின் மூலமாக புத்திமதிகளின் மூலமாக ஆர்வமூற்றதன் மூலமாக அந்த தவறுகள் நீக்கப்படணும் தவறு சின்ன சின்ன தவறு தவறு நடக்குது ஒதுக்கிட்டா எங்களோட பிள்ளையிட எதிர்காலம் எங்களோட வாழ்க்கையில தீன் இல்லாம செய்யணும் நூத்துக்கு நூறு சுத்தமானது இன்றைக்கு யார்க்கே எதிர்பார்க்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கணுமா ஒரு தொழில எடுத்தா யாவரத்தை எடுத்தா அதுலயும் நிறைய பெரிய பெரிய பக்குவமான வாழ்க்கையிலேயும் அதனால நாங்க அந்த காரியங்களை விட்டுட்டோம் பெரிய நஷ்டமா போயிடும் மேலாண்மை அதே நீங்களும் விலை கொள்ளுங்க இது ஆக சிறந்த நபியுடைய காலம் அல்ல இது அரிசில வந்திருக்கு காலம் போக போக பலகீனங்கள் உண்டாகி கொண்டே வரும் என்று வந்திருக்கு அதனால அது பெலகீனம் என்று அப்படியே சும்மா விட இல்ல அது திருத்தப்படணும் அந்த தவறுகள் திருத்தப்படணும் முறையாக தவறுகள் திருத்தப்பட்டு பட்டு காரியங்கள் நடக்கும் தவறுகள் திருத்தப்பட்டுக் கொண்டிருக்கணும் உற்சாகப்படுத்தப்படணும் ஆர்வம் ஆர்வம் ஊட்டி காரியங்கள் நடந்து கொண்டு அப்ப இன்ஷா அல்ல நாங்க தீனுடைய அடிப்படையில முன்னேறதுக்காக காரணமாயிருக்கோம் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சவர்களே இந்த பகுதிகளில் நிறைய இன்றைக்கு அல்லாத பெரிய திருப்ப நிறைய மக்களிட உள்ளத்துல ஆண்கள்டையும் தான் பெண்கள்டையும் தான் உள்ளத்துல தீனுடைய ஆசை வந்திருக்கிறேன் தீனுடைய உள்ளத்துல அல்ல ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்பு அல்ல உண்டாகி கொண்டிருக்கிறான் தீனுடைய ஒரு மாஹோலை பார்க்கிறோம் தீனுடைய ஒரு சூழலை பார்க்கிறோம் குடிக்காரன் குடிவடுக்கிறவன் பெரிய ஹராத்தையிலவன் அவரு நினைக்கிறாரு என்ன மாவன ஒரு ஹாபிஸ் ஆகணுமே என் மகனோட ஆலிமாக்கோனுமே அவரு அவரு பச்சை ஹராத்தியாரு உம்மகித்த தீனுடைய வாசமும் இல்ல சில உருக்கு அவங்களுக்கு ஆசை எங்க ஒரு ஹாபிஸ் ஆக ஒன்றுமே கணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே பெரிய டாக்டர் பெரிய அந்தஸ்து அடிப்படையில் பெரிய அந்தஸ்து இருக்கிறார் அவரும் நினைக்கிறார் எந்த மகனையாக்கமே ஆதிமாக்க ஒன்றுமே கணியத்துக்குரிய மேலான சொல்லி அப்படி ஒரு சூழல் உருவாகி கொண்டு வருவது எல்லா பகுதியிலேயும் மக்கள் இன்றைக்கு இப்படியாக வந்து ஒரு நல்ல சூழல்களை எதிர்பார்க்கிறாங்க அன்பான கண்ணியமான சவரலே பெரியார்களே அது அல்லாத பெரிய கிருப்ப இந்த பிச்சனாவுடைய இந்த பயங்கரமான இந்த காலத்துல அப்படியே ஒரு உள்ளத்திலேயும் ஒரு ஆத்த ஆர்வம் வரையில்லை என்றா நாங்க போயிருவோம் இன்றைக்கே எங்களுடைய சமுதாயத்துடைய நிலமை எவ்வளவு தள்ளப்பட்டிருக்கு சமுதாயம் தூரத்துல இருக்குது எல்லாருக்கும் தெரியும் ஆண்களிட ஹாலாத் எப்படி இருக்குது பெரிய வயது வந்த பெண்கள ஹலாத் எப்படி இருக்குது திருமணம் ஆன ஆண்கள் திருமணம் ஆவின பெண்கள ஆலாத்துல எவ்வளவு பயங்கரமா இருக்குது அது போக வாலிபர்களுடைய ஆலாத்துல மோசமா இருக்குது பிள்ளைகளுடைய நிலைமைகள் எவ்வளவு மோசமா இருக்குது என்று ஒவ்வொன்றா விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை காதுக்குள்ளக்கூடிய செய்திகளை பார்த்தா ரொம்ப கவலையான செய்திகள் காதுக்கு விழுந்து கொண்டிருக்க ஆண்கள்ட பெண்கள்டாலிபர்களுடைய வருஷத்துக்குள்ளவருக்கு எந்த அளவு விளப்பம் அந்த விளப்பி பத்து வயசுல உள்ள பிள்ளைக்கு இருக்கு நவீன கருவிகள் அந்த அளவு அந்த அளவு பாவங்கள் மலிஞ்சிச்சு அந்த அளவு மலிஞ்சி அந்த காலத்துல இருபத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஒருவருக்கு அடிப்படையில இந்த விஷயங்கள்ல பாவங்கள்ல இருக்கிறோ அந்த மனிதன் தள்ளக்கூடிய ஹராத்துல பாவத்துல ஈடுபடுத்தக்கூடிய சூழல் தான் பாப்பாருக்கு விளப்பம் இல்லாம அந்த ஊத்த குப்பைகளை வச்சு இல்லையா படுவது இல்ல படாது உள்ளத்துல தேட் அமைப்பு குறிப்பிட்ட இடங்கள் இருந்துச்சு இப்ப நீளம் அல்ல மஞ்சள் சோப்பெல்லாம் விளங்குது எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் விளங்குது இப்ப கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டு அதுலேயே இருக்கிற எல்லா ஜாய் முத்துவத்தையும் இருக்கு என்ன விளப்போம் உமாக்கு ஒரு எளவும் தெரியாது காபத்துல வந்துடுது பாக்குறான் என்ன பாக்குறான்னு பார்த்தா உமா புள்ள காபத்து உள்ளாவும் கையமா இருக்குது நல்ல என்ன வச்சுட்டு போறான் உம்மா அவனுக்கு தெரியும் உமோட காலாடு சத்தம் கேட்கக்கொள்ள மலாறது ஒரு தட்டு தானே பெரியவனுக்கு சிரமப்பட தேவையில்லை பாப்பாவன்னு நினைக்கிறாங்க கம்ப்யூட்டர்ல படிக்குது கண்ணியத்துக்குரிய மேலான சோர்லே பெரியார்களே இன்றைக்கு ஹேண்ட் போன் அமைப்பு அதால எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு நலவு நடக்குது நடக்குது பாவம் அதிகமா நடக்குதா இந்த கருவிகளால நலவுகள் அதிகமா நடக்குதா நிறைய பாவங்கள் தான் நடக்குது ஏன்னா உள்ளங்கள் கெட்டு போயிருக்குதே மக்களுடைய உள்ளங்கள் கெட்டு போயிருக்குது அதனால இந்த இந்த கருவிகளை கையில கொடுத்த உடனே அந்த கெட்டு பொருத்தி என்ன சந்தர்ப்பமா இருக்கு நல்லவங்க பேணிதலானவங்களுக்கு தாராளமா வலிக்கட்டு போவேன் இன்னைக்கு முந்தித்தான் வலிக்கட்டு போறதுக்கு சொன்னாங்க அவனோட சேராத இவனோட சேராத இப்ப இவனோடையும் சேர தேவையில்லை இது இந்த கையில போதும் எல்லாம் பரவிடயிலும் எல்லா பாவங்களையும் விலகி கொள்ளையிலும் இன்னைக்குதான் கேமரா போனே வந்துட்டே அதுல இருக்கிற எல்லா நஜிசும் அதுல எல்லாத்தையும் பார்த்துக்கோலே அன்பான கண்ணியமான சோர்லே பெரியார்களே அதை போல ஒவ்வொரு வீட்லயும் மாச்சால மையத்தை பொட்டி ஒன்னு கொண்டாந்து நாங்க வச்சிருக்கிறோம் பெரிய ஒரு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறோம் கொண்டாந்து வச்சா வாப்பா திடீர்னு மௌத்தா போனா புள்ளையில தூக்கி வீச மாட்டாங்க பிள்ளையில உம்மா உமா யோசிப்பா எங்கட அவர் இக்கொள்ளையே கொண்டாந்து வச்சே தானே அவர் மௌத்தாவோட தொடக்கறே சரியில்லாத பாப்போம்னு பார்ப்பான் அவர் தானே கொண்டாந்தாரு இவங்க பார்த்து பார்த்து எவ்வளவு நாசமா போறாங்களோ எல்லாம் மொத்தமா போகும் அவருக்கு கபு இருக்கு பயப்படத்தே இல்லை வந்து கொண்டே பெரிய ஒரு சதகாப் வச்சுக்கிறோம் சதகபொட்டி சதகா ஜாரி ஆயுது எப்படி ஒரு தொடர்ச்சியான நல்ல காரியம் அது நடக்க நடக்க கபராளிக்கு நன்மை போயிட்டு ஒரு பள்ளிய கேட்டினார் ஒரு பிள்ளைய ஓத வச்சார் ஒரு பிள்ளையை ஆலிமாக்கினார் அந்த பிள்ளை நன்மை நடக்க நடக்க கபருக்கு போயிட்டு அதே போல இந்த புசிபத்துகள் நடக்க நடக்க பாவங்கள் அதால நடக்க நடக்க கபுருக்கு வந்து அது விலங்கிக்கொள்ளு வாப்பமார் குடும்பத்தில் உள்ள பொறுப்புதாரிகள் விளங்கிக்கொள்ளும் இதுவரை நலவு அதிகமா நடக்குதுன்னா நல்லா பாவீங்க பிரச்சனை இல்ல இதுவோல எங்களோட வீட்டுல மாத்தம் வருவது இது எங்க வீட்டுல திருத்தம் வந்து இருக்குது நல்ல ஓது பக்குவம் ஆகுது பேணுதல் உள்ள பிள்ளைகள் ஆகுதுல அப்படி இல்ல பிள்ளைகள் கெட்டு போகுது நாத்தமா போகுது தவறான பழக்கங்கள் தவறான பேச்சுக்கள் இது போல பாத்து பாத்து உள்ள அந்த படங்கள நாடகங்களை இந்த மாத்தமானத பாத்து இதுவளும் அத போல ஆகுதுதான் அந்த முஸ்லீபத்துல வீட்டுல இருந்து வெளியாக்குங்க நான்டா சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் மதுர சாக்கல்ல நிறைய உழைப்பு நடக்குது பிள்ளையில ரொம்ப பக்குவமாக பாதுகாக்கிறது நிறைய முயற்சி செய்கிறாங்க சிபில் மதுர சாக்கள்ல கித்தாபு இந்த பாட்டை மதுர சாக்கள் நிறைய முயற்சிகள் செய்யறாங்க பிள்ளைகள் கிட்ட இங்க எவ்வளவு நேரம் முயற்சி செஞ்சாலும் வீட்டுல நஜி ஓடிக்கொண்டு நஜி தண்ணி அங்க பிள்ளைகள் நல்ல சுத்தமான ஆத்தலை குளிக்குது அங்க வந்து அந்த தவறான முசிபத் பாவங்கள் உள்ள பார்த்த உடனே சுருக்கம் ஆத்தம் உண்டாகும் பாவத்துடைய வேகம் அதிகம் பாவத்துடைய அதாவது வேகமுள்ளதாக இருக்குது பாவம் உத்தம் கெட்டு போறது லேசி திருந்தி வாரது நல்ல புள்ள பேர் எடுக்கிறது தான் கஷ்டம் இன்றைக்கு கெட்டு போக வழியா இல்ல ரொம்ப லேசா கெட்டு போயிட்டு அதனாலதான் நாங்க அதாவது மதுரை சாக்கல்ல கித்தா ஹிபுல் மதுர சாக்கல்ல வற்புறுத்தி சொல்றது மதுரசாலை விட்டுறதோட உங்க வீட்டுல அந்த பொட்டியையும் ஒதுக்கிருங்க தயவு செஞ்சு ஏன் என்றா புள்ள இங்க உங்க பிள்ளைக்கு தேவையான எல்லா தர்பியத்தும் கொடுக்கப்படுவது ரொம்ப நல்ல அழகான புத்திமதிகள் சொல்லப்படுவது அதே பக்குவத்துல புள்ள வீட்ல வந்து இருக்கணும் அந்த பக்குவத்தை பாதுகாக்கிறது நீங்க வீட்டுல ஏற்பாடு செய்யுங்க நீங்க மாத்தமான அமைப்பு அங்க வச்சிருந்தீங்கதான் இங்க கல்வி சுத்தமாக்கி அங்க அனுப்பினாலும் அந்த புள்ள மறப்போட்டா இங்க வரும் இப்படியே தான் போகும் காலம் திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது கஷ்டம் எத்தனையோ நாங்க பாக்குறோம் மதுரசாக்கள்ல அதாவது பிள்ளையில ஓதுற காலத்துல ரொம்ப பக்குவமா இருக்குது லீவ்ல ஊட்டுக்கு போனதோட புள்ள மதுரசா வர தயார் இல்லை ஏன்னா அங்க உள்ள காட்சிகளை பார்த்து அந்த முத்திபத்துல பார்த்தோன்னே உள்ளம் மாறியது உள்ளம் மாறத்து பெரிய மனுஷியார்கிட்டே இல்லை சில காட்சிகளாலும் உள்ளம் அவசரமா மாறியுது அதனால அந்த விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தணும் இப்ப பாட்டாய் மதரசா இது பொதுவாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் பிள்ளையில கொண்டாந்து மாசால நீயத்தோட ரொம்ப பெரிய ஆத்த ஆர்வத்தோட இந்த விஷயத்துக்கு நாங்க பிள்ளையில இங்க கொண்டாந்து விடுவோம் பாட்டாய் மதரசா புல்டாய்ல இது அப்ப எங்களுக்கும் வாழ்க்கையில மாற்ற மாறோன்னு ஒரு நல்ல சூழல் உருவாவும் அப்பத்தான் எங்க முன்னேற்றங்களை நாங்க எங்களோட வாழ்க்கையில பாக்கணும் இல்லையா வேளாண் சொல்ல முன்னேற்றத்தை பாக்க ஆபீஸ் ஆகும் ஆபீஸ் ஆகி எல்லா ஜா கூட்டம் போடும் இல்லை ஆபீஸ் ஆன கூத்து போடுறவங்க எவ்வளவு பேர் தவறான அமைப்புல இருந்து கொண்டு விஷயங்களை எல்லாம் நல்லா விலகி கொண்டு தவறான போக்கில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏந்தா அந்த தாய் தந்தருடைய தர்பியத் இல்லாததுனால மதுரஸ்தாக்கல்ல தவறு சொல்லிக் கொடுக்க இல்ல மதுரஸ்தாக்கல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க கெட்டி காத்தாங்க ஆனா ஊட்டுடைய சூழல் மோசமா இருந்ததுனால தாய் தந்தர்களுடைய தர்பியத் இல்லாததனால அந்த பிள்ளைகள் மோசமா போறதும் நாங்க பாக்கோம் அதனால அன்பான கண்ணியமான சோர்லே பெரியார்களே அல்லாஹு நாங்க நரி செலுத்தும் அல்லா சுபஹான காலத்துல இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இப்படி ஒரு மாஹோலை உருவாக்கி இப்படியா கொஞ்சம் யாரையாவது உள்ளத்துல நல்ல எண்ணத்தை போட்டு ஆசார்வத்தை உண்டா போட்டு அல்லாஹு தாலா இந்த காட்டு இந்த காரியத்தை செய்றதுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஏற்பாடு செஞ்சிக்கிறேன் எதிர்ப்புகள் பல அமைப்புல வரையலும் எல்லா அமைப்புலையும் வரையலும் சில நேரம் பிள்ளைகள பிள்ளைகள உமா மாப்பாக்கே குடும்பத்துல உள்ளவங்க சொல்லுங்க பைத்தியகார வேலை சொல்றீங்க செய்றீங்க இந்த பிள்ளைய வேற வேற கிளாஸ் அனுப்பினாலும் நல்லதுதானே சும்மா ஆபீஸ் ஆக போறீங்க என்ன பிரயோஜனம் மதுரை சாக்களுக்கு ஓதுறது உட்காந்து போடக்கூடிய உங்களோட குடும்பத்துல உள்ளவங்க கேட்கறாங்க நல்ல படிக்கிற பிள்ளைய நாசமாக்குறீங்க இல்லையா ஆபிஸ் ஆக்குறதே அவங்களோட கருத்து நாசமாக்குறாங்க நாசமாக்க போறாங்கன்றது கருத்து அந்த அளவு அவங்க தீன விளங்கி வச்சிக்கிறாங்க ஒரு ஆஃபீஸ் டே அந்தஸ்து என்ன ஆபீஸுக்கு அல்லாவுத்தாலும் எவ்வளவு பெரிய கண்ணியங்களை கொடுக்க போறான் அந்த ஆபீஸ் டே உமா பாப்பாக்கு பெரிய கண்ணியங்களை கொடுப்பான் அது ஒரு எளவும் தெரியா பயான் கேட்கறேன் இல்ல பயானுன்னு கேட்க தயார் இல்ல அவங்களுக்கு இனி பாட்டும் படமும் முசிபத்து இதுவோலதான் கேட்டுறாங்களே ஒழிய நல்ல விஷயங்கள் காலத்துக்குள்ள சான்ஸ் இல்ல அவங்களுக்கு ஹரீஸ்ல வந்திருக்கிறது கயாமத்துடைய நாளையில பொற சுமந்த ஹாசித்துடைய வாப்பாவுக்கு உமா மாப்பாவுடைய தலையில அணிவிக்கப்படக்கூடிய கிரீதம் ரசூல்ல்லா சொன்னாங்க இந்த சூரியன் எவ்வளவு வெளிச்சம் ஆயிக்குதோ அதை விட வெளிச்சம் அமைக்குமேடா உயர்ந்து கொண்டே போங்க தெரியுமா இந்த ஓதி கொண்டே போயிட்டு எங்க குரான் நிச்சோ எங்க இவர ஓதி நிப்பற்றாரோ அந்த இடத்துல தான் உங்களோட அந்த இதை வச்சு உலமாக்கல் சொல்றாங்க சொர்க்கத்துல தரஜாக்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தி இருக்கிறேன்டா ஒரு எத்தனை ஆயிரத்தி இருக்குதோ அந்த அளவு சொர்க்கத்துல தட்டுகளும் இருக்குதா ஒரு ஹரித்துல வந்து இருக்குது சொர்க்கத்துல ஒரு ஏரியா அதுல அது நூறு தட்டு உள்ள பகுதி அதுல நூறு தட்டுகள் இருக்குது பாடுபட்டவங்க தீது காவி முயற்சி செஞ்சவங்க அவங்களுக்கே ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதி ரத்துல சொன்னாங்க ஒரு தட்டுல இருந்து அடுத்த தட்டு வரைக்கும் உள்ள தூரம் சமாய் வளர் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் ஒரு தட்டு ஒரு தட்டு உயரம் எத்தனை அடி இருக்கும் ஒரு தட்டு ஒரு பூமியில தூரம் இப்படி நூறு தட்டு படுமா படாது விலகி கொள்வது கஷ்டம் மிகப்பெரிய ஏற்பாடு அப்ப சொருக்கொரான் குரான் மனநிலை செஞ்சு அவருக்கு சொல்லப்பாடு ஓதிக்கொண்டே போ ஓதி ஓதி நீ ஆயிரம் ஆயத்தை ஓதி நிப்பினா என்றா ஆயிரம் அந்த அளவு பெரிய அந்த சொர்க்கம் முழு துணியால சொல்லி முழு உலகத்தை சேர்த்தாலும் அதுல தூசிக்கும் போறாது உலகம் வந்திருக்கிறேன் சொர்க்கத்துல ஒரு சாட்டை அடி ஒரு பெரம்புடைய அளவு சொர்க்கத்துல முழு உலகம் உலகத்தை எல்லா வஸ்துக்களை விட திறந்தது ஏனென்றா இந்த முழு உலகமும் அழிஞ்சி மண்ணோட மண்ணா போகுது அது அழியாத நிரந்தரமான இடம் அப்ப அவ்வளவு பெரிய அந்தஸ்து அந்த மனதில் செஞ்சவருக்கு கொடுக்க போறான் நான் எங்க ஒரு பிள்ளைய ஆபிஸ் ஆக்கிட்ட வேண்டாம் ஆலி அந்த ஆபீஸ் கொண்டு ஆலிமம் கொண்டு எவ்வளவு நன்மையான காரியங்கள் நடக்குமோ அந்த எல்லா நன்மையும் அந்த உம்மா அப்பாவும் வந்து அன்பான கண்ணியமான சோழன் சொன்னாங்களே மவுத்த அவரத்தோட சில அவருடைய எல்லா அமல்களும் அவர் செஞ்சு கொண்டிருந்த அதோட கட் ஆகிறது துண்டிக்கப்படுவது மூணு விஷயத்த தவிர அதுல ஒன்று சொன்னாங்க வலதின் சாலை என் உம்ம வாப்பா காவல்து துவா செய்யக்கூடிய ஒரு சாலையான பிள்ளைய இந்த உம்ம வாப்பா விட்டுட்டு போயிருந்தாங்க அந்த பிள்ளையோட துவாக்கள் அந்த கபுருக்கு போயிட்டு கொண்டே இருக்கும் மாற்றங்கள் திருத்தங்களை பக்குவம் எல்லாம் வச்சு மக்கள் துணியாவை சம்பாதிக்கிறது தான் யோசிக்கிறாங்க பிள்ளைகள் பெரிய அமைப்புல துணியாவுடைய அடிப்படையில ஒரு பெரிய நிலைமை அடையணும் என்று எதிர்பார்க்கிறான் அன்பான கண்ணியமான சோழே இதெல்லாம் அழிஞ்சு போற சொத்துக்கள் அழியாத சொத்துக்கள் இது புறைய விஷயத்துல எங்களுக்கு தெரியும் அல்லாட கலாம் என்ன இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் எல்லா மரங்களையும் பேனவாக ஆக்கி இந்த முழு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த கடல் இந்த கடல் எல்லாம் மையாக ஆக்கி அல்லாஹ் இந்த ஆயத்துடைய சொல்றான் இத போல ஏழு கடல் முடிஞ்சு போயிடும் இந்த மை இந்த முடிஞ்சு போயிடும் அல்லாட குரானுரிய விளக்க முடியாத அல்லாஹ் கடைசியில் சொல்றானே மைய ஹாக்கிங்க எழுத ஆரம்பிச்சீங்கடா குரானுக்கு விளக்கம் எழுத ஆரம்பிச்சீங்க போயிரும் இந்த எல்லா தண்ணியும் முடிஞ்சு போயிரும் மைய போயிரோம் விளக்கங்கள் முடியிறோம் நீங்க கொண்டு வந்தாலும் அதெல்லாம் நீங்க முடியறதுக்கு முன்னால இதெல்லாம் முடிஞ்சுமந்த உள்ள அல்லாஹு வீணாக்க மாட்டான் யாரம் செய்யாங்களோ அவங்கள நரகத்துல போட்டாலும் ஒராண மனப்பாடமாக்கிறத பின்னால மறக்கிறேன் கருத்து என்னது ஒரு ஆண்ட கண்ணியம் உள்ளதுல இல்ல அதனாலதான் பேனை இல்ல அத பாதுகாக்க இல்லை துணியால ஈடுபட்டாங்க யாவரும் தொழில ஈடுபட்டாங்க துனியாவுடைய கவலை அதை சம்பாதிக்கிறதுலயும் அதை சேர்க்கறதுலயும் நேரத்தை செலவழிச்சாங்க உள்ளத்துல கண்ணியம் இல்ல துணியாவுடைய கண்ணியம் தான் இருக்குது அதனால குனியாக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க புராண பாதுகாக்க டைம் கொடுக்க இல்ல அதனால கயாமத்துடைய நாளையில இவங்களை நரகத்துல போட்டு தண்டனை கொடுக்கப்படும் பயங்கரமான தண்டனை பெரும் பாவத்துல வந்து குறான வனப்பாடமாக்கிறதுக்குனால மறக்கிறது நல்ல விலகி கொள்ளணும் வாப்பா மாறும் சும்மா ஹோஹோ என்று பாடமாக்க வைக்கிறது மட்டுமல்ல அதை அதை பாதுகாக்கணும் சொர்க்கம் கிடைக்காது இவ்வளவு பெரிய அந்தஸ்து சும்மா கிடைக்காது கொஞ்சம் கட்டப்படணும் தியாகங்களுக்கு தான் இந்த அந்தஸ்துகள் கிடைக்கிது அதனால மதரசால விடக்கூடியவங்க அந்த பிள்ளையில கண்காணிச்சு கொண்டே வைக்கணும் உம்மா வாப்பமா இருக்கும் ஓத தெரியாத்தையும் நிறைய வாப்பமா இருக்கும் ஓத தெரியாது அந்த கவலையில தான் அவங்க நினைக்கிறாங்க இப்படி ஆவினத போல எங்களோட பிள்ளையில ஆகக்கூடாது எங்கட பிள்ளையிலாவது ஹாபிசா அலிமா ஆகணும் என்று யோசிக்கிறாங்க அதுக்காண்டி நிறைய முயற்சி செய்கிறாங்க பெரியவங்களும் குரானோத முயற்சி அதுக்கும் நாங்க ஒரு யோசனை சொன்னோம் அவங்களும் ஆட்சியோட இருக்கிறாங்க மகல்லா இது எல்லாம் மகல்லாலயும் உருவாகணும் அப்படி இல்லைன்டா ஏதாவது சில மகல்லாக்கள் ஏருவாகணும் பெரியவங்க குரானோதனத்துக்கு ஒரு முயற்சி நடக்கும் வயது வந்தவங்க அவங்களை சின்ன பிள்ளைகளோட கொடுக்கல சின்ன பிள்ளைகளும் செய்யும் ஏற்பாடுகள் இருக்குது வசதிகள் செஞ்சு கொள்ளும் எடுத்த மேலான சோழே அலிப் பேல ஆரம்பிச்சாதி முப்பது இருபத்தொன்பது இலக்குகள் இருக்குது அது லேசா விளங்கி கொண்டா சேர்க்கிற அமைப்பா விளங்கினா பெரியவங்களுக்கு லேசா விளங்கி கொள்ளையு பெரிய அமைப்புல திருத்தமா ஓதுறது கஷ்டமா இருந்தாலும் அடிப்படையாவினா யாத்திரோதான் ஓத வச்சு அங்கே போகணும் இதுதானே நடக்குது இல்லை இவருக்கு ஒரு குரான ஓதும் தெரியா ஒரு மஜிலுக்கு போனாலும் இவர்தான் நிலைமை வெளியிலேந்து களைச்சு கொண்டு பலுறாங்க கவலையான காட்சிகள் தானே இது அப்ப அதனால அவங்க மவுத்து வரைக்கும் அப்படியே இருக்கிறதா இலும்பு படிக்க டைம் காலம் இருக்குதா கல்யாணம் முடிச்சா ஓதை இல்லாத கல்யாணம் முடிச்சா ஆபீஸாவே இல்லாத கல்யாணம் முடிச்சது பறவை மௌலவியாவே இல்லாத புராண உதவிலாது இருக்குதா அப்படி ஒன்றும் வயசு கட்டுப்பாடு இல்ல இலமு படிக்க இலும் படிக்க டைம் காலம் இருக்குதா கல்யாணம் முடிச்சா ஓதை இல்லாத கல்யாணம் முடிச்சா ஆபீஸ் ஆலாது கல்யாணம் முடிச்சது மௌலவியாவே இல்லாத புராணம் உதவி இல்லாத அப்படி இருக்குதா அப்படி ஒன்றும் வயசு கட்டுப்பாடு இல்ல இலும்மு படிக்க தாராளமாக படிக்கல சாபாக்கள் என்ன குழந்தையாவா இருந்தாங்க ஆபிஸ் ஆவினாங்க பெரிய பெரிய முக்திமார்கள் ஆவினாங்க நிறைய பேர் கல்யாணம் முடிச்சவங்க ஒரு சகோதரர் அமெரிக்கா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் அமெரிக்கன் ஒரு பொம்பளைய திருமணம் செஞ்சிருக்கிறார் அவர் ஏதோ உள்ளத்துல ஒரு கவலை வந்து புறான்னு அறவே ஓத தெரியா உள்ளத்துல கவலை ஒன்று வந்து இங்கே வந்தார் ஹில்டன்ல பெரிய வசதி ஹில்டன்ல ரூம் எடுத்து ஒரு ஒரு பத்து நாள் அங்க தங்கினார் ஒரு உறு கொண்டார் மேலான ஒருவரை நல்ல ஒழுங்கான உத்தர ஏற்பாடு செஞ்சு கொடுக்கப்பட்டது அவருக்கு அவரே அவரை ஒரு கிழமை அங்கே வச்சு கொண்டார் ஹோட்டல்லே வச்சு கொண்டார் அவருக்கு சாப்பாடு எல்லா ஏற்பாடும் அவரு எல்லா நேரங்களையும் ஓதுறது படிக்கிறதுல ஈடுபட்டு ஒரு கிளம்பான சொல்ல முழு முயற்சியினாலும் செலவழிச்சிருந்தாலும் முடிச்சு இருந்திருந்தாலும் புதிய காலத்துக்குள்ள ஹிம்மத் வைச்சார் காரியத்தை சாதிச்சார் ஹிம்மத் தஹதி என்பாங்க ஒரு மனிதந்த ஊக்கம் இந்த மலைகளையே தூளாக்குது பெரிய மலைகளை பெரட்டி அதை அப்படியே ரோட்டாக பாதையாக்கிறாங்க நினைச்சா ஆனா உள்ளத்துல வரணும் சேவை ஒன்று வரணும் முயற்சி ஒன்று இருக்கணும் கவலை இருக்கணும் இந்த மூணு சேருமே தான் மேலான சோழலே விஷயங்கள் இப்படி ஒரு இடத்துல நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒரு நேரம் உண்டை ஒதுக்கப்படும் ஏன்னா நீங்க தயார் என்றா அதுக்குரிய ஒரு நேரம் உண்டை ஏற்பாடு செஞ்சா மாசா எல்லாம் யார் யாராவது முயற்சி செய்வாங்க நிறைய பேர் ஆட்சியோடு இயக்கிறாங்க இன்றைக்கு ஆனா இடம் வசதிகள் அமைப்புகள் இல்லாததுனால அவங்க பின்வாங்கிக் கொண்டிருக்கிறான் அதனால மேலான சோழே பெரியார்களே அது பெரியவங்களோட அமைப்பு அதுக்குரிய முயற்சிகளை செய்யறதோட நாங்கள் எங்களுடைய இந்த பிள்ளைகள விஷயம் மதரசா விஷயத்துக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மதரசா பார்ட் டைம் மதரசா கொஞ்சம் சிரமம் மேலான சோழலை ஏதாவது பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் சிரமங்களும் இருக்குது பிள்ளைகளும் ஸ்கூலுக்கும் போகணும் போயிட்டு வந்து அசர் அதாவது மூணு மணிக்கு மூணு மணி மூணு மணிக்கு அதாவது இந்த பார்ட் டைம் மதுரை டைம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மூணு மணி அசார் தொழுகையில டைம் முன்பின் ஆகுறதுனால டைம் ஒன்றை குறிப்பிட்டா அந்த டைமுக்கு ஆரம்பிக்கப்படும் இஷா தொழுகையோட முடிஞ்சது இஷா வரைக்கும் இருந்து இஷா வரைக்கும் இங்க தான் இருக்க போதும் இடையில இட வழி நேரம் குடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க பிள்ளைகளுக்கு தேட்டணி ஒரு பனிஷா அப்படி கொடுக்கறதுக்கும் மாஷால யோசிச்சு இருக்கிறாங்க மற்ற இடங்கள்ல இந்த அமைப்போல் குறவு இந்த பகுதியில நிறைய சகோதரிக்கிறாங்க இப்ப பாட்டை மதுர சாக்கள் இந்த வெள்ள வத்த ஜெய்வல பம்பலபிட்டிய கவல்பிட்டி இந்த எல்லா பகுதியிலையும் நிறைய பெரிய பெரிய அமைப்புல வசதி உள்ளவங்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு ஆபீஸ்ல ஆகிக்கொண்டிருக்கேன் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் காலேஜ்களுக்கு போகுது ஆனா உள்ளத்துல ஆத்த வந்ததுனால பல தியாகங்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் ஓடி ஆபீஸ் எல்லாம் ஆகிக் ஆனா இந்த பகுதியெல்லாம் ரொம்ப குறைவாயிருக்கு அதனால மேலான் சொல்ல இந்த இடத்துல ஆரம்பிச்சு அல்லா இதோட தூய்மையான எண்ணத்தோட இந்த காரியத்தை செய்வோம் நிறைய எங்க தகோழர்கள் இந்த பகுதியில நிறைய பிள்ளைகள் இருக்கிறான் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறோம் இங்கே இப்படி ஒவ்வொரு பகுதியில ஆரம்பிக்கப்பட்ட அந்தந்த மகல்லாக்கள் பக்கத்து பக்கத்து மகல்லாக்கள்ல உள்ளவங்களும் ரொம்ப லேட் ஆயிருக்கு மேலான தோறலே பெரியார்களே ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தணும் எப்படி ஸ்கூல் விஷயத்துல முழுமையான கவனம் செலுத்துறோமோ அதை விட கவனம் இருக்கு செலுத்தும் அப்படி இல்லாம சட்டம் ஒரு அமைப்பு வெச்சம் என்ற நான் எல்லாம் சேர்ந்தா தான் இந்த காரியத்தை சாதிக்க இதுல உமாட கவனம் செலுத்தப்படணும் இருக்கணும் ஒத்தாது பாடம் நடத்தக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒத்தாது மகளுடைய கவனங்கள் செலுத்தப்படணும் இதுல வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புதாரிகளுடைய கவனங்கள் எல்லாரும் சேர்ந்தோம் என்றால் தான் எல்லாத்தட தான் ஒரு காரியத்தை செய்ய அதனால நான் இதை உள்ளத்துக்கு எடுத்து வேண்டாம் வேலை இது குரான் அல்லாத கலாம் தீனோட தொடர்பான விஷயம் இது எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இது என்னோட ஆகலத்தோட தொடர்பான விஷயம் இது என்னோட துணியாவோட தொடர்பானது அல்ல நிச்சயமா கிடைக்கும் ஆனால் எங்களோட ஆகலத்தோட தொடர்பான விஷயம் இதுல நாம கூடுதலான கவனம் செலுத்தோம் பொதுப்போக்கு செஞ்ச காலப்போக்குல அதை சும்மா நிறைய பள்ளிவாசல்கள் நிறைய மதுரத்தாக்களை பாக்குறோமே நிறைய பொதுப்போக்கு செய்யப்படும் பள்ளிவாசல் கொஞ்சம் ஏற்பாடு நடக்கு ஆனா பள்ளி வாசல்கள் மதுர சாக்கள் கேட்க பார்க்க பொது சொத்து தானே பொது சொத்த நல்லா அமைப்பு தானே நிறைய அதிகமான இடங்களா அதை விட பல மரங்கு இருக்குது பொது சொத்துல சொந்த பணம் அதுல நான் கையை வீசி தாராளமா செலவழிக்கலும் ஆனா சொந்த பொது சொத்து எங்க கைய வீசி தாராளமா செலவழிக்கலாம் அது ஒரு கட்டுப்பாடோட போகணும் செலவழிச்சிருக்கிறாங்க பல்லவர்களுடைய சொத்துக்கள் அதனால் அல்லாத பேர்ல கொடுக்கப்பட்டது அது யார்கிட்டையும் விருப்பப்படி செலவழிக்கப்படையில் அது யாரு வந்தாலும் சரி அது பொதுவான இடங்கள் எந்த இடமா இருந்தாலும் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழிலே பெரியார்களே அந்த விஷயத்த நாங்க கவனம் செலுத்துறதோட பிள்ளைகள் டைமுக்கு வரணும் டைமுக்கு அந்த பிள்ளையில வீட்டுக்கு போவோம் அங்க வீட்டுக்கு போனதுக்கு பின்னால அந்த பிள்ளையில நேரங்கள் பாதுகாக்கப்படணும் இங்க உள்ள மூணு மண்ல இருந்து விஷாவரைக்கு இங்க இருந்துட்டு அங்க பார்த்தா இவ்வளவு நேரம் இந்த மூணு மணில இருந்து விஷா வரைக்கும் கிடைச்ச அந்த வெளிச்சம் அப்படியே அந்த பாவத்தாலே இல்லாம போயிடுச்சு அதனால தயவு செஞ்சு பொறுப்பு காரிகள் உள்ளவங்க பாப்பாம உள்ள பெண்களுக்கு வழங்கப்படுத்தி முயற்சி செய்யப்படுவோம் எனவே கண்ணியத்துக்குரியார்களே அடுத்த செலவுகள் இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது பிள்ளைகளை வச்சு உட்காந்து வச்சு இந்த மதம் நடத்துறது பிள்ளைகளை எல்லா ஏற்பாடுகளோட எழுபத்தி அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட பாடமாக்குது போது குரான்ல ஒரு பெரிய ஒரு அந்தத்தை அடைய போது அல்லாக்கிட்ட அதுக்கு எங்களோட பணம் செலவழிக்கப்படுமெல்லாம் அது ஒவ்வொரு ரூபாவும் நன்மையா தான் அமையும் எங்களோட ஆக்கிரத்துக்கு அது சம்பாதிப்பாக அதனால நாங்க பள்ளியுடைய முழு செலவும் எடுத்து பாது பாதிக்கிறத விட ஆக சிறந்தது பள்ளி இடம் கொடுக்கறாங்க ஏற்பாடுகள் செய்யறாங்க மாசாலு பொறுப்பா இருக்கிறவங்க செய்றாங்க நாங்களும் ஒரு பணம் தொகை எங்களோட பிள்ளைகளுக்கு செலவழிக்கப்படும் அதுல இவ்வளவு தான் ஆயிரம் ரூபாய் மாசம் அஞ்சூறு ரூபாய் கொடுக்கணும் என்று முடிவு செய்ய இல்லை ஆனா நாங்க விளங்கணும் சும்மா இருபத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்காம எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கையிலுமோ என்னோட பிள்ளை புராண பாடமாக்குது அதுக்காக வேண்டிய எவ்வளவு கொடுக்கலுமோ அந்த அளவு நாம இன்னைக்கு நிறைய வீண் செலவுகள் செய்யப்படுது சிகரெட் குடிக்கிற செலவு தள்ளிய சேர்த்தாலே கொழும்புக்கு நேரத்துல ஒருத்தர் சகோதரர் அவரு பள்ளியிலிருந்து வெளியே வெளியாவிறத்தோட அவருடைய சிகரெட் தகட்ட அப்படியே முடிச்சு அப்படியே வீசிட்டார் அவர் சொன்னார் அதற்கு எனக்கு மாத்தம் ஆறாயிரம் ரூபா போகுது செலவு ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் சிகரெட் குடிக்கிறார் எல்லாரையும் நிறைய சகோதர்கள் கேன்சருக்கு ஆளாகிறாங்க இதே போல பெரிய ஹார்ட் அட்டாக்கு ஆளாகிறாங்க பெரும் நோய்கள் லேசா கேளது என்று சொல்லக்கூடிய மௌத்த எதிர்பார்க்கக்கூடிய அளவு நோய்கள் ஆகிறாங்க அது வந்தப்பறம் என்ன செய்ய அதுக்குற சிகரெட்டை விட்டேன்னா பிரயோஜனம் பண்டுத்திப்ப இப்ப உடலை தொத்தி ஆச்சு இப்ப அதுக்குற இனி விடுறாரு சிகரெட் அப்புறம் விட்டுறா ஆறாம் ஆகி கூடாது அதைத்தான் எல்லா ரசூலைகளும் நேரத்தோட நீங்க தவிர்த்து போங்க நாங்க மட்டுமல்ல வாழ்றோம் பொறுப்புல புள்ளை இருக்கிறான் எங்களோட பொறுப்புல மனைவி இருக்கிறான் எங்க செலவுல பலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நாங்க மௌத்தாவித்தம் என்ற எத்தனையோ நலவுகள் இல்லாம எங்கடைய இந்த அற்ப ஆச்சைக்காக வேண்டி ஆட்சைக்கு அடிமையாகி நாங்க பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாயிப்போம் அதனால சிகரெட்டுகளோ பீடியோ சுருட்டோ பொகைத்தல் யார் யாரும் தயவு அந்த பழக்கங்கள் உள்ளவங்கள வைக்கிறாங்களோ அவங்களே அவங்களுக்கு ஒரு உள்ளத்துக்கு எடுத்தாங்க வெள்ளாப்பிட்டு வராது வெள்ளப்பூடு வாத்தம் மழக்குமாருக்கு நோயினே உண்டாக்கும் சாப்பாட்டுடைய அந்த வாசம் அதே மலக்குமாருக்கு கஷ்டமா இருக்கிறேன்னா இந்த அராட்டம் நல்லா ஊம்பிட்டு வந்து தப்புல நின்றா என்ன ஆளா எவ்வளவு பெரிய நஷ்டம் மலக்குமாரோட பதுவாவுக்கு ஆளா அவரா அடுத்தது எங்களுக்கு எந்த நேரம் பள்ள துப்புரவா வைங்க அஞ்சு நேரம் மிஸ்வாஸ் செய்யுங்க அஞ்சு நேரம் தொலையில தொழிலைக்கு நிக்க கூட மிஸ்வாஸ் செய்யுங்க தூங்கி எலுமிதான் மிஸ்வாஸ் செய்யுங்க செய்யுங்க இப்படி எல்லா இடங்களையும் மிஸ்வாஸ் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டீங்க பள்ள துப்புரவாய்க்கு அப்ப இந்த நேரம் வாய் மனமாயிருக்கும் அவன் நாசமா இருந்தா மலக்குமாரி கிட்ட வர மாட்டான் பிரமத்துரைய மலக்குமாரைகளான் இது உறுதியான பேச்சு இது குரானதி சொல்றேன் என்னோட நாட்டுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இந்த இந்த புகைத்தலால மௌத்தாவிக் கொண்டிருக்கிறான் என்னோட நாட்டுல மட்டும் இந்த சின்ன நாட்டுக்குள்ள எவ்வளவு பேர் போறாங்க கணக்கு பல லட்சம் மணக்கள் மௌத்தாவி கொண்டிருக்கிறாங்க இந்த பாவத்தால் எனவே மேலான தோர்ல பெரியார்களே இந்த அடிப்படையில நாங்க அதாவது எங்கடைய வீண் செலவுகள் எல்லாம் குறைச்சி இந்த தீருக்காக வேண்டி இந்த நல்ல வழியில இந்த மதுரை தாக்கலில் கொடுக்க ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு அமையும் அதுல நாங்க கவனம் செலுத்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நேரம் வந்து எங்கள்கிட்ட கெஞ்சி குடிக்கல நிலைமை இக்கூடாது எல்லாம் நேரத்தோட கட்டிடுறாங்க அப்படி கெட்டுறது தேவைந்து விளங்குறாங்க அதுல ரொம்ப கவனம் செலுத்தாங்க அங்க இருந்து வந்து கொண்டே இருக்குது லெட்டர் வந்து கொண்டே இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் முன் பின்னவக்குள்ளே நிப்பத்துக்கு தயாராக பயப்படுறாங்க அதனால சரியா டைமுக்கு அனுப்பிடுறாங்க ஆயிரணக்கு செலவழிக்க தேவை குறிப்பிட்டோ அது கொஞ்சம் கூடுகளாக இருக்கும் அந்த அமைப்புல நாங்க செலவழிக்கிறது நன்மையான அடுத்தது மேலான தவறுலே உடுப்புல ஒரு அமைப்புறான் இந்த அமைப்புல தான் புள்ளே கொடுக்கணும் இந்த கலர் இந்த உடுப்பு இந்த அமைப்புல இருக்கணும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தயவு செஞ்சு அல்ல உதவி செய்வான் அதுல பூர்த்தியான காரணம் இருக்கு அயன் பண்ணி பசங்க உடுப்பாட்டி பிள்ளைலாம் அனுப்புறாங்க அதே போல நாங்க அதை விட கூட கவனம் செலுத்த வேண்டாம் இந்த மதுரை விஷயத்திலே நாங்க அப்படி கவனம் செலுத்தணும் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு வேண்டாம் முன்பின் கொஞ்சம் ஏதாவது பிள்ளைகள் தவறு செய்யலும் ஆஹ் ஏதாவது முன்பின் நடந்திடையிலும் அப்படி ஏதாவது இருந்தா நாங்க அதரத்தை வந்து சந்திச்சு அவருக்கு நாங்க ஏதாவது மாத்த பேசிட்ட பேசினால் பொருத்தம் அதனால போர்டில் யாரும் பொறுப்பா இருக்கிறாங்களோ அவங்க மூலமாக நாங்க இந்த விஷயத்த பசங்க தான் செஞ்சுக்கொண்டா நல்லாய் ஏதாவது முன்பின் இருக்கேயும் புறப்பாடுகள் நடக்க எல்லும் ரெண்டு சைட்லயுமே ஏதாவது ஆவேலும் அது படையில அப்படி ஆவினாலும் அவாமே இருக்கத்தான் நாங்க முழுமையை செய்யணும் எல்லாரும் அப்படி ஆவிட்டேன்னு சொன்னா அதை அழகான முறையில பிரச்சனை படுத்திக்கொள்ளாமே தான் நல்லா அடிக்கிறது இதுலிய நக்கம் இல்லை ஆனா அடிக்கிறதுக்கு முறை சொல்லப்பட்டிருக்கிறது கண்ட நீண்டமா இழுத்து விட்டுட்டு கைய காலம் உடைச்சுட்டா அது முறை இல்லை அடிக்கிறது அதிகத்துல சொல்லப்பட்டீங்க காயம் ஏற்படாத மாதிரி அடிக்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்சாண்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க அப்படித்தான் இன்சா லா செய்வாங்க அப்படி ஏதாவது முன்பின் இருந்தாலும் நாங்க அதை முறையாக பேச ஏழு வயசுல பிள்ளையில தொலைவேங்கன்னு வந்திருக்கு பத்து வயசாகி பிள்ளையில தொலை இல்லைன்னா அடிச்சு தொலைவேங்க என்று வந்திருக்கு காயம் ஏற்படாத மாதிரி அடிச்சு தொலைவேங்கியு வந்திருக்கு அதனால கண்டனமாய் அடிக்கிறதும் இல்ல அதனால அடிக்கவே இருக்கிறது என்றதும் நடு நிலைமையில எப்ப தேவையோ வாயால சொல்லி கேட்குது இல்ல கொஞ்சம் உரமா சொல்லி கேக்குது இல்ல சில நேரம் பொதுவா பெரம்புக்கு எல்லா பிள்ளைகளும் வழிபடக்கூடிய அமைப்பு அடிச்சு பயம் அல்ல இந்த அடிப்படையில நாங்க ஏதாவது முன்பின் இருந்தா அது சம்பந்தமான விஷயங்களை நாங்க உரியவங்க மூலமாக நாங்க செஞ்சு கொள்வோம் அல்லது இந்த மதசார வளர்ச்சிக்கு ஏதாவது எங்களுக்கு நல்ல யோசனைகள் இருந்தா அந்த யோசனைகளை நாங்க இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க சொன்ன வேண்டாம் இன்ஸ்டால் அது இன்னும் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும் மேலான சொல்ல இது யாருக்கும் சொந்தமான இடமும் அல்ல இது யாருக்கும் சொந்தமான பதில்தாவும் அல்ல இது அல்லாட மாளிகை அல்லாட பொருத்தத்தை நாடி இந்த விஷயங்கள் நடத்தப்படும் இதுல யாரோட இறக்கம் கூட ஒரு பிள்ளையோட ஒரு மாப்பாவோட கொஞ்சம் கூட குறவு அப்படி அந்த அமைப்பு சமமான அமைப்புல விஷயங்கள் நடக்கும் எல்லாரையும் ஒரே பார்வையில பார்க்கப்படணும் ஒரே அமைப்புல இந்த விஷயங்கள் நடத்தப்படணும் அப்பதான் அது அல்லாட பொருத்தங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது காரணமாக அமையும் எனவே பிள்ளையுடைய மதரசாக்கு வாரப்போற நேரங்கள் அடுத்தது வீட்டுடைய சூழல் வீட்டுடைய மாஹோல் சீராவல் புள்ள வாப்பமார் தயவு செஞ்சு ஹராமான சம்பாதிப்புகளோட தொடர்புள்ள அந்த ஹராமான தள்ளிய வாணிஜம் கொடுக்குறாரு அவங்க ஹராத்த திந்தா என்ன நடக்கும் என்னது தெரியும் ஹராத்த திந்தத்தவர்களிட நல்ல மண்ண திந்ததே விட நல்ல மண்ணா நிறைய அராமான தொழில் அறாமுடைய தொடர்புகள் வட்டியில அதுல ஆக குறைஞ்சது என்ன ஒரு மனிதன் தன்னுடைய தாயோட நிக்காக செஞ்சு கொள்றது என்று தன்னுடைய தாயை நிக்காக செய்யணம் முடிச்சு கொள்றது அதுதான் வட்டியில் ஆக கடைசி தராஜா அதனால வட்டியுடைய விஷயத்துல ஒரு திருஹம் ஒரு திருஹத்தோட வட்டி தொடர்ந்து வைக்கிறதே தந்த தாயோட முப்பத்தி ரெண்டு தடவை சினாசீரத்தை விட பயங்கரமானதுன்னு சொல்லப்படும் அதனால இந்த அறாம வியாவரங்கள் அறாமான தொடர்புகள் ஹராமான சம்பாதிப்புகள் அவடியோட என்னோட வாழ்க்கையில இல்லாம போகணும் நான் இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் இது பொதுவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிற விஷயம் ஒரு புனித ஒரு விஷயத்துக்கு அல்லாட கலாம் புராண ஆபீஸ் ஆக்கிறதுக்காக வேண்டி என்னோட பிள்ளையில நாங்கள் ஆபிஸ் ஆக்க முன் அந்த அடிப்படையில என்னோட வாழ்க்கையில எல்லா லைனும் சீராகி கொண்டு வருவோம் கஷ்ட பயம் இல்ல நான் தொலாத்தின் பிரச்சனை இல்ல ஆபீஸுக்கு ஏனும் நரக முடிவு செய்யப்பட்ட பத்து பேரை சொர்க்கம் கூட்டியோ போவான் அந்த அடிப்படையில எந்த மகன் ஆபீஸ் என்ன அவன் எப்படியும் சொர்க்கம் கூட்டியோன்னு போவான் இங்க வாப்பாட்ட தொழுவ இல்லை எப்படி நல்ல யோசனை கூட அந்த அடிப்படையில் சொல்றாரு எங்க மவன் ஆபீஸ் ஆகிக்கிறான் பத்து பேர் கட்டாயமா சொற்கம் கூட்டிக் கொண்டு போயிடலாம் ஆபீஸுக்கு நரகம் முடிவு செய்யப்பட்ட பத்து பேர் அதுல கட்டாயமா நான் வந்துடுவேன் அதனால தொல்லாட்டி பிரச்சனை அங்க அந்த கூட்டம் தரையாரு அங்க தொழுகை இல்லைன்னா தெளிவா அதை தந்தைக்கு நரவண்ட தெளிவா நெருப்பு எரிக்கப்படும் என்று வந்திருக்க பெரிய சந்தர்ப்பம் பரவாயில்ல எங்களுக்கும் இந்த நன்மையில பங்கெடுக்கிறேன் எங்களுக்கு உதவிகள் செய்யலும் அதை பிள்ளைகள் காரணமா இருக்கு சொல்றாங்க யாரு பிள்ளைய ஆலிமாக்க விரும்புறாங்களோ அவங்க உலமாக்களை கண்ணியப்படுத்த அப்படி உலமாக்களை கண்ணியப்படுத்தினா தண்ட பிள்ளைகள் ஆலிம்கள் ஆவாத்தையும் அவங்க பேர பிள்ளைகளாவது ஆழிம்கள் ஆவாங்க அப்ப அந்த அடிப்படையிலாவது நாங்க இந்த மதுரை சாக்கிறதுக்காக நாங்க உதவிகள் செய்யறது அடுத்ததே அஹ் இந்த அடிப்படையில மேலாம் சொல்ல பெரியாது மேலதிகமாக பெரிய அமைப்புல சொல்றது கொண்டும் இல்லை ஆனா இந்த பேண வேண்டிய விஷயங்கள் இது முறையாக நடக்கும் வேண்டாம் ஆஹ் பல கருத்துக்கள் இப்படி செஞ்சு கொண்டு போகக்கூடிய பல மந்தகுத்துகள் வரையிலும் பொதுவா ஒரு காரியம் செஞ்சு கொண்டு போக்குல பல எதிர்ப்புகள் வரும் நாங்க எல்லாம் கொஞ்சம் தபுரும் எங்கள்கிட்ட தேவை பொறுமை இல்லை காரியங்களை சாதிக்கலாம் வேகத்தால காரியங்களை சாதிக்கலா காரியங்களை சாதிக்கலும் அன்பாக இறக்கமாக மொஹப்பத்தாக காரியங்களை சாதிக்கலாம் வேகம் இருக்கிறே அது இடையில சூளா இல்லாம போறதுக்கு காரணமாக அமை அதனால நாங்க ஒவ்வொரு அமைப்புல ஒவ்வொருத்தரும் இருக்கையிலும் நல்லா அடிக்கிறான் என்ற கருத்துக்கள் நிறைய வரையலும் அப்படி நாங்க உண்மையிலே ரொம்ப பேணிகளாக நாங்க இங்க ஒரு சேத்தனையும் குடிக்காம பக்குவமா செய்யலும் அப்படி இருக்கக்கூடிய மாத்தமான கருத்துக்கள் வரையலும் அப்படி வந்தா அது கபூலுக்கு அடையாளம் வருதுலா த்ரல்களை பங்கு வச்சாங்க யுத்தத்துல இருந்து அவங்க வந்து சொன்னாரு நீங்க அதில் ரசூலுல்லா கிட்ட சொன்னார் யாருக்குள்ள இருக்கிற சொல்ல நீங்க சரியா பங்கு வைக்கல அவங்க கூட குடுத்துட்டீங்க எங்களுக்கு குறைய தந்துட்டீங்கன்னு சொல்லிட்டாரு நான் நீளம் செலுத்த இல்லை எவன் நீரம் செலுத்துவான்னு கேட்டான் அல்லாத ங்கள் நடக்கணும்ாரியாக்கிவிட்டோம் ஆரம்பத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு டைம் மிக்ச டைம் எடுத்துக்கொண்டு மாட்டான் கொஞ்சம் நேரம் தான் பேர மீட்டின் இந்த அமைப்புல கொஞ்சம் ஆரம்பத்துக்கு கொஞ்சம் நாங்க அடிக்கடி சந்திச்சு கொண்டா தான் இந்த காரியத்தை பஸ்ல செய்யும் அதனால மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு டேட் ஒன்று அறிவிப்பாங்க பிள்ளைகள் மூலமாக அது உங்களுக்கு அதவங்களுக்கு அறிவிப்பாங்க அந்த அறிவிச்சா தயவு செஞ்சு ரொம்ப தேவையோட இது அல்லாத வேலை ஆணுக்காண்டி நான் போறேன் நல்ல நீயத்தோட வேலைகளை கொஞ்சம் முன்பின் வந்து கலந்துட்டு போறது அப்படி ஒரு டைம் அந்த மீட்டில் கலந்து கொள்ள இல்லாட்டி கொஞ்சம் நேரமாவது இருந்துச்சு அதை கண்ணியப்படுத்திட்டு சொல்லிட்டு நாங்க போறோம் இந்த அடிப்படையில நாங்க எங்கட இன்ஷா இந்த காரியத்தை சிறப்பான முறையில அல்லா வித்தால எங்களுக்கு நடத்துறதுக்கு எல்லா டோப்பி செய்வான் <تصفيق> الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لا كل حال اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم يا حي يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والاكرام يا ارحم الراحمين ربنا تقبل منا اننا انت السميع العليم ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا تقبل منا انك انت السميع العليم اللهم لا تعل الا ما جعلته سهلا وانت تجعل الحزن سهلا اذا شئت நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம்யா அல்லா நிறைய தவறு செஞ்சிருக்கிறோமியா அல்லா நீ அறக்கமுள்ள ரப்ப யா அல்ல நீ மன்னிக்க கூடிய ரப்பா அல்லாஹ் யா அல்லா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிக்கிறியா அல்லா எங்கள ரக யங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமே அல்ல என்னோட மறைவான வாழ்க்கையெல்லாம் உனக்கு தெரியுமையா அல்ல மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரியுமையா அல்ல நீ மன்னிக்க கூடிய மகா கிருபையாளனியா அல்ல நீ மன்னிப்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்ல கௌபா செய்யக்கூடிய அடியான நீ அன்பு வைக்கிறாயா அல்ல யா அல்ல எங்கள் அனைவரையும் மன்னிச்சு விடுவாயா எங்களோட உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளங்கள் ஆக்கிவையா அல்ல எங்களோட கல்விகளை வெளிச்சமாக்கியவையா அல்ல எங்களோட உள்ளங்கள் இருளடைஞ்சிருக்கிறது யா அல்ல எங்களோட உள்ளங்கள்ல பாவ கரைகள் படிந்திருக்கிறதுியா அல்ல உன்னுடைய மேலான திருப்பையை கொண்டு பிரகாசமாக்கிறாக்க பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து தாய் தந்தருடைய மரணித்து விட்டார்களோ அவருடைய மேலான பாக்கியத்தை கொடுத்ததையா அல்ல உட தண்டன அவர்களை பாதுகாத்துல நிறையா இருக்கிறோம் நல்லவங்களா நீ விரும்ப கூடிய நல்லா உனக்காக வேண்டி கஷ்டப்படுற உனக்காக துணியாவுடைய முயற்சி உனக்காக <imitation> வேண்டியாக நீ நாيا உறவே யா அல்லாஹ் உட காணேல அழஞ்சி தெரிஞ்சி தரம படுறோமே யா அல்லாஹ் யா அல்லாஹ் பல வகையில தரமங்கள் இருக்குதே யா அல்லாஹ் இந்த தரமங்களை வெச்சி நீ பொறுந்தி கோயா அல்லாஹ் ஏலே நல்ல மௌத்த தಂದ್ರயா அல்லாஹ் இங்க கஷ்டப்பட்டால பரவாயில்லயா அல்லாஹ் மௌத்துக்கு பிந்தாலயா நிம்மதியா இருக்குதே யா அல்லாஹ் कब्रோட வாக்கியால சந்தோஷ வாக்கியே யா அல்லாஹ் இங்க தரம பட்டு कब्रலே நிம்மதியாயா அல்லாஹ் இங்க கஷ்டப்பட்டு कब्रலே கஷ்டப்படக்கூடிய நேரமே கேட்கிறாத யாரை மாக்கிறாத யா அல்லாஹ் உட வேதனைகளைங்களல தாங்க எல்லயா இங்கே சிரமங்களை தாங்கலாம் இருக்கிற நெருப்பு எப்படி தாங்க இந்த நெருப்பை விட எழுபது மடங்கு நரகத்துடைய நெருப்பு கபருடைய அதற்கு இறக்கமா நடந்துக்கா என்னோட மௌத்து புற உள்ள வாழ்க்கையை சந்தோஷமா ஆகலத்துல பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கணும் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கணும் எங்களுக்கு கிருப்பை செய்ய அல்லாஹ் எங்களோட மனைவுகளுடைய பாவளமடி செய்ய யா அல்லாஹ் எங்களோட மனைவுகளுடைய பாவளமடி செய்ய யா அல்லாஹ் எங்களோட மனைமார்கள் எல்லாம் தாலியானவங்களா ஆக்கி யா அல்லாஹ் இதோ உனக்காக வேண்டி இந்த பிள்ளைகள் யா அல்லாஹ் இந்த சகோதரரோட பிள்ளைகள்ோட கரக்கலா ஒரு குர்ஆனை திரும்ப கவிச்சு தயாரா உள்ளடிக்கலாம் யா அல்லாஹ் இந்த பிள்ளைய கொண்டு சொர்க்க கடக்க ஓடு யா அல்லாஹ் இந்த பிள்ளைய கொண்டு வர பொறுத்த கடக்க ஓடு யா அல்லாஹ் எங்களோட பிள்ளைய எல்லாரையும் தாலியான பிள்ளைகள் ஆக்கி யா அல்லாஹ் எல்லாரோட பிள்ளைகளை தாலியான பிள்ளைகள் ஆக்கி யா அல்லாஹ் யாருடைய பிள்ள வழிவர செஞ்சை வழி கட்ட பிள்ளைகள்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 உனக்காக வேண்டி இந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது யா லா பல எதிர்ப்பர்களுக்கு மத்தியில பல பல மாற்றமான முயற்சிகளுக்கு மத்தியில யா அல்லா உனக்காக இந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யா இல்ல ஒரு பார்ட் டைம் ஹிபுல் மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யா அல்ல இதை நீ தான் நடத்தணும் யா அல்ல இதை நீ தான் வழி நடத்தணும் யா ல்லா யா நாங்க இல்ல நீ தான் யா அல்ல இதை உண்டையா அல்ல இதை உன்னுடைய மாளிகையா ல்லா உன்னுடைய கலாம் யா ல்லா உனக்காக வேண்டி நாங்க முயற்சி யா அல்லா நீ இதை வழி நடத்தி ஒரு முன்மாதிரியான மதரசா ஆக்கியவை யா அல்லா இங்க இருந்து பூரா உலகத்திலேயும் உலகத்துக்கும் ஒரு முன்வாரதியான ஒரு இடமா உனக்கு பெரிய வேலை இல்லையா வச்சு இந்த எல்லா பகுதிகளையும் எதிர்காலங்கள் சிறப்பா அமையா எங்களுடைய நல்லா நீ விரும்பக்கூடிய நல்லா அதுக்காக இவ்வளவு பெரிய முயற்சி நடக்குது எதிர்காலங்கள் நீ விரும்பக்கூடிய முறையில் அவையோடு வாழ் ஒரு கடைசி காலம் உலகத்துடைய குடும்பங்களை நீ பாதுகாத்து இந்த வர்களைாக்களை நல்லடியார்களை உருவாக்கிறாக்கி நீட்டாக்களை பல பிரச்சனைகள் இருக்கிறது சிக்கல்களை நீக்கி அலம்பல கண்ணிய அவர்கள் மதீனால முடிவு செஞ்சிருக்கிறாய் அந்த வருடம் உனக்கு தான் தெரியும் روح நீ எந்த முடிவு செஞ்சிருக்கிறாயோ அந்த நாளை அந்த மதிநாள் ஆகிவையா அல்ல அந்த நல்லடியார்களோடு அடக்கப்பட சோஷ் என்பாயுல்ல